வணக்கம் பிப்ரவரி 26 ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தேசிய கணித தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இரண்டு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்கப் பணிக்காக ரூபாய் இருபதாயிரத்தி கோடி ரூபாய் கடன் உதவிக்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ள நாடு ஜப்பான் மூன்று அக்னி நான்கு என்ற ஏவுகணையின் முந்தைய பெயர் அக்னி ரோமன் 2 பிரைம் என்பதாகும் நான்கு பிரதான் மந்திரி மாற்று வந்தன யோஜனா திட்டமானது கர்ப்பிணி பெண்கள் திட்டத்துடன் தொடர்புடையது இனியன்றைய கேள்விகள் ஒன்று இங்கிலாந்து நாட்டின் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இந்தியாவிலுள்ள ஒரிஷா மாநிலத்தில் நடைபெற்ற பைகா கிளர்ச்சியானது எந்த ஆண்டு நடைபெற்றது இரண்டு இந்தியாவின் முதல் நீளமான பாலம் மற்றும் ஆசியாவின் இரண்டாவது நீளமான பாலமுமாகிய போயினில் பாளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மூன்று தமிழக அரசினால் நடத்தப்பட்ட இருபத்தி எட்டாவது இந்திய நாட்டிய விழா எங்கு நடைபெற்றது நான்கு மிதிவண்டி மூலம் உலகை வேகமாக சுற்றி வந்த முதல் ஆசிரியர் என்ற பெருமையை பெற்றுள்ள வேதாங்கி குல்கானி என்பவர் எந்த மாநிலத்தைச் சார்ந்தவர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்